இவ்வாறு நாடும் நகரும் உயும் பொருட்டு தசரச் சக்கரவர்த்தி செய்த தவச்சினாலே பகவான் அவதரிக்கின்றார் ஒரு பகல் நில மேலாம் உதரத்து உள் பொதி ஒரு பகல் நில மேலாம் உதாரத்தி உள் பொதிந்து ஆறு மாலைக்கு அவனை அஞ்சன கருமுயில் கொழுந்து காற்றின் ஜோதியை திருஉற பயந்தனல் திறங்குள் கோசலை ஒரு கோபுரம் கட்டி உச்சியிலே தங்க கலசம் வைப்பார் அதுபோல இந்த பாடலின் உச்சியிலே கோசலை மகாபாக்ய கோசலைன்னா சொன்னார் கம்பர் திறங்குள் கோசலை திறம் அந்த பிராட்சிய என்ன திறம் இருந்தது தன் கணவனார் வீட்டிலே ஒரு காரன்ற பார்த்தாலும் பெண்களுக்கு கோமர் யாதை உத்து பாக்குறீங்க கௌசலை சக்கரவர்த்திக்கு மூத்த மனைவி அவர் கைகேசியை மணந்து கொண்டார் அந்த வினாடியே கணவனாரை கைகேசிக்கு அர்ப்பணம் செய்துவிட்டார் கௌசலை வீட்டுக்கு ஒரு சமயம் தசதி வந்தாலும் தங்கச்சி காத்திருப்பால் அங்கே போய் வாருங்கள்னு சொல்லுவார் கணவனையின் தியாகம் மன்னால் அறுபது நாயிரம் ஆண்டு தவஞ்செய்து பகவான் அவதரித்தார் தான் பெற்ற மகனை கைகேசி வளர்க்குமாறு தியாகம் பண்ணிவிட்டார் ராமச்சந்திரமூச்சி கௌசலை வளர்க்கவில்லை தாய்கையில் வளர்ந்திறன் மகனையும் மணவாளனையும் தியாகம் என்ன உத்தமி அதனால் தீரங்கொள் கோசலை தேவ ஆண்டிலே பன்னீராயிரம் ஆண்டுகள் ஒரு சதுரகம் அப்படி ஆயிரம் சதுரகமான பிரம்மா ஒரு பகல் அழிந்து ஒடுங்கிய போது பகவான் ஆலே பள்ளி கொண்டு சிரஞ்சீவிகளை எல்லாம் தன் வயிற்றிலே வச்சிருப்பார் உதாரத்து உள் போதி ஆறு மாலைக்கு ஊணர்வார் அவனை அஞ்சனம் என்ற ஒரு மை உண்டு அதை கண்ணிலே இட்டால் நிலத்தழுகிற புதையல்கள் தெரிந்தமை போன்றவரா பகவான் ஊனார் கொழுந்து எழில் காட்டு திருவுரப்ப எந்த நல்தீரங்கோ தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் அடுத்த நாள் புஷத்திலே பரதாழ்வார் தோன்றினார் ராமர் நீலமேகை சியாமர் பரதர் மரகதமே ஆயில்லத்திலே அச்சுமனரும் சத்துருக்கனும் பிறந்தார்கள் பால்பண்ணம் எப்பவுமே மரங்கள்ல ஒன்னு போல பழுக்கும் மனிதர்களுக்கு ஒன்னு போல குழந்தைகள் ஒரு குழந்தை அடங்கும் ஒன்னு அடக்கும் அப்பாவுக்கு வணங்கி வாழும் ஒன்று பிணங்கி வாழும் தான் உலக மனிதர்களுக்கு அந்த கரணங்கள் வேறு வேறு ராமர் நீலமேக வண்ணம் பரதாழ்வார் மரகத வண்ணம் லட்சுமண சுவாமி பொன் வண்ணம் சத்ருக்குனர் பால்வண்ணம் நான்கு வேதங்களைப் போலே நான்கு குமாரர் தசரராஜாவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி சுமந்தரரே சீரை விடு என குழந்த பிறந்த மகிழ்ச்சியினாலே சிறைச்சாலே இருக்கிற கைதிகள்லாம் வெளியே அனுச்சு விடு சும்மா அனுப்பாதே விளையிற நிலமை ஆளுக்கு பத்தியாக்கர் கொடுத்து விடு அஞ்சு நாளைக்கு கருவூரம் திறந்து விடு கஜானாவை எல்லா கோயிலுக்கும் இலட்ச தீபங்கள் லட்சார்த்தனைகள் எல்லாம் வயிறார உண்ண வேண்டும் லட்சோப பேருக்கு அன்னமும் ஆடையும் அந்த அயோத்திமா நகரம் பெரிய விழா கோலம் எப்பவுமே குழந்தைகள் இளம் வயசுல அம்மா அப்பா கிட்ட வளரக்கூடாது ஆச்சாரியன் வீட்டில் வளரும் அம்மா அப்பா வீட்டில் வளர்ந்தா உடம்பு வளரும் குருநாதன் வீட்டில் வளர்ந்தா ஞானா அறிவும் வளரும் இப்பொழுது பகவான் அரண்மனையிலே வளரவில்லை பசித்தட குளிச்சியில வளர்கின்றாராம் உரையோடு உள்வேல உபனயன விதி முடித்து மறையோடு வித்து இவரை வளர்த்தது வசித்தன் கண் உரையோடு உள்வேலாய் அந்த வாழ் உரையிலே ஓடுகிறதாம் பகைவர்கள் இல்லாம என வளர்கம்போனு அப்படியே புறப்பட்ட அரண்மனையை வளர்ந்திருந்தா வக்கீல வீட்டுக்கு போயிருப்ப பாட்டன் வழி சொத்த ஒரே பிள்ளைக்கு கொடுக்க சட்டம் இல்லையே என்று எதிர்வாதம் போடு பச்சுட்டர் வீட்டிலே நான்கு புதல்வர்களும் இனிந்து வளர்கின்றார்கள் வேதாகமங்களெல்லாம் ஐயன் திதிவரை கற்று உணர்ந்தார்கள் பிள்ளைகள்லாம் இளமையிலே நன்றாக படிக்கும் இளமையர் கல்வி சிலையீர்கள் ஒரு கோடீஸ்வரன் ஒருவன் ஆவானானா பல பேர் ஏழையாக போனாங்கன்னு அது ஒரு பக்கம் மேடானா பல பக்கம் பள்ளமா பணம் ஒரு வருதுன்னு ஒருவன் நன்றாக அறிவு நூல்களை கற்றி அறிவாளியாக ஆவாரானா பத்து பேர் முட்டாளாகணும்னு அர்த்தமா பத்து பேர் ஏழையாகித்தான் ஒருவன் பணக்காரனாகணும் பத்து பேர் மூடனாகி ஒருவன் அறிவாளி ஆக வேண்டும் என்ற நியதி கல்விக்கு இல்லை படிக்க படிக்க அவரிடத்தில் இருக்கிற அறிவு வெளிப்படுகிறது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்பார் திருவிழா தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறுகிறது யாரும் விழுவதில்லை தான்கற்ற நூறளவை ஆகுமா நுண்ணறி அப்படி அறிவு செல்வத்தை பெற்றார் தசரத ராஜா சபாமண்டில் எழுந்துள்ளிருக்கின்றார் வச்சுட்டர் ஜாப்பாலி சுமந்தர் சுமந்தரே என்னமோ மண்டபாசி இதே கடை காவலம் ஓடி வந்தான் மகாராஜா விஸ்வாமித் திரமணி வருகிறார் வருகிறதே இந்த ஆர்ப்பாட்டம் பிரம்மதேவரை இந்திர பகவான் எதிர்கொண்டு அழைப்பது போலே சந்தனம் ஏழு வாசன் கடந்து என் குலஞ்ச புண்ணியமென்று வலஞ்சு வணங்கி தபோ மணியரணம் மணந்தகரணோ மணியரணம் அமர் கழுமிரோதமர் கழுவி மலகுண சுபோதமர் சுத நம கரகோமணிய கரணம் மனந்த கர நபோ மணிய கரணம் தேவே வருக சிவஞான தெளிவே வருக அருள் பழுத்தோவேழமே வருகனே வருக வருக தாங்கள் வருவதற்கு நான் என்ன மாதவன் செய்தேனோ ரத்ன சிம்மாசனத்தை எழுந்துள்ள தங்க தம்பாளத்தை திருவடிகளை வைத்து கங்கா அபிஷேகம் பண்ணி மலையினால் அர்ச்சித்து கற்பூர நீராஞ்சனம் காற்றினார் ஆசிபு ஒரு தகுதி உள்ள பெரிய அதிகாரிகளை பார்க்கச் சென்றால் அவர் அருகில உள்ளவரை இரண்டு உபசார வார்த்தை சொல்லி நம் வசமாக ஆக்கிக்கொள்ளும் கரடியை கண்ணாடி காட்டி பிடிக்கும் யானையை குழி தோண்டி பிடிக்கணும் சிங்கத்தை வரை போட்டு பிடிக்கணும் காண்டாமிருகத்தை மரத்தின் அருகிலே ஒளிந்திருந்து பிடிக்கும் பெரிய மனுஷால தோத்திரம் பண்ணி தோத்திரத்துக்கு மயங்காரவர்களே உலகத்தில் கிடையாது அண்ணா உங்களை போல உண்டான்னா அவ்வளவு மனைவியை நீ பெரிய வீட்டு பெண்ணுன்னு சொன்னா உடனே நெஸ்காபி கொண்டார் இப்பொழுது ராமனை கேட்க வருகிறார் விஸ்வாமித்திரர் சக்கரவர்த்தி அருகிலே பட்சிட்டர் இருக்கிறார் பட்சிட்டர் தனக்கு அனுகூலமாக ஆகணும் என்ன செய்தார் தசரதா பக்ஷிட்டரை குருநாதனாகப் பெற்றிருக்கிற உனக்கு என்ன குறை பச்சுட்டரை போல சிறந்த மகிழ்ச்சிகள் பதினாலு உலகங்களும் கிடையாது குருநாதா நான் தங்களை காணலாம் என்று எண்ணினேன் நல்ல காலத்து இங்கேனமே இருக்கின்றீர்கள் என்று உண்மையிலேயே புகழ்ந்து அவருடைய அருளை பெற்றார் சுவாமி இப்ப நான் ஏதா நான் துறவி எனக்கு என்னப்பாவே தசரதா நேற்று நான் பொன்னுலகம் போனேன் இந்திரா சௌக்கிமானு கேட்டேன் தசரது கருணையினால சௌக்கி ஏன் இந்திரனு உலகத்தை சம்பராசூரன் கவர்ந்து கொண்டான் நீ கைகேசி தேர்நடாத்த சென்று சம்பரனை கொன்று பொன்னுலகத்தை மீட்டு நீ கொடுத்த பிச்சை அல்லவா இந்திரனுக்கு குன்றளிக்கும் குலமணித்தோல் சம்பரனு குலத்தோடு நீ தொலைத்து அன்று புரந்தரன் இன்று முனி வரரும் எடு அந்த ராம்யமுனனி வரின் இமயூறு ஒன்று உடையரானால் பன்னாகம் நகம்ன பல வகையான மலை திருத்தணி பழனிமலை மருதமலை ஊதிமலை குன்றக்குடி மலைகள் தோறும் இருக்கின்ற முருகப் பெருமானத்தில் முறையிடுவோம் நகம் நகை வரையும் விளங்கி தோன்றுகின்ற கைராயத்திலே சென்று சிவபெருமானத்தில் முறையிடுவோம் பார்கடலும் திருப்பார்கடல சென்று பரந்தாமத்தில் முறையிடுவோம் அங்கும் இல்லையானால் பத்ம பீட்ட தன் நாகரும் பிரம்மதேவத்திலே முறையிடுவோம் அங்கும் இல்லையானால் கற்பக நாட்டு அணி ஆட்சி புரிகிற இந்த இடத்திலே முறையிடுவோம் இந்த அஞ்சி இடத்தில் ஆகாத காரியத்தை அயோத்தி என்னும் பொன்னகருமல்லாது புகழ் உண்டோ இகள் கடந்த புதபு வேலோய வேல் என்ற சொல் வேல் வேல் என்ற சொல்ண்ட தொழிற்பேல் எல்லாவது வேல்யுப்போது மாறுபாடுகள்ந்த புல வேலாம் ஒரு துன்பங்கள் எங்களுக்கு வருமானால் மலைகள் தோறும் இருக்கின்ற முருகப் பெருமானது முறையிடுவோம் அங்கு இல்லையானால் கைராயத்திலே சென்று கண்ணுதர் பெருமானத்தில் முறையிடுவோம் அங்கும் இல்லையானால் பார்க்குறது சென்று பரந்தாமனத்தில் முறையிடுவோம் அங்கும் இல்லையானால் சத்ய உரது சென்று பிரம்மதேவத்தில் முறையிடுவோம் அங்கும் இல்லையானால் அமராவதி நகரிலே சென்று இந்திர பகவானிடம் முறையிடுவோம் இந்த ஐந்து இடத்திலும் ஆகாத காரியம் சுப்ரீம் கோர்ட்டு அயோத்தி என்னும் பொன்னகருமல்லாது உன்னை தவிர எங்களை யார் துணை சக்கரவர்த்தி என்றால் நீதான் சக்கரவர்த்தி நீ ஹரிச்சந்திரன் பேரன் உன்னை போல உத்தமராஜ அகில உலகங்களிலும் கிடையாது சுவாமி எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் இப்ப நான் இதா செய்யணுமா தருவனத்து தவ வேள்விக்குவர்கள் முன்னிலையவர் தருவனத்துள் தருக்கள் நிறைந்த வனம் ராமன் வந்தா நிழல் இருக்கும் ஜெலு ஜில் நிறைந்தவனம் இன்னொரு பொருள் யார் எதை கேட்டாலும் தருகின்ற மனிதன் தர என்பது உள்ளுரை பொருள் தருவானுள் வேள்வி கொலை வேள் தவ வேள் வேறு யாரோ செய்யவில்லை உலகத்துக்காக நானே செய்கின்றேன் தவ வேள்விக்கு ாய் ஆரம்பத்திலே தடை வருமானா நானே விதைக்கு இடையிலே வருவதற்கு என்னால ஒன்றும் செய்ய முடியவில்லை வேறு வரச் சென்றாடை காம வெகுளி என நிறுதர் இடை கோபமும் காமமும் முனிவர்களுக்கு பகை அந்த கோபம் போலே காமம் போலே அறக்கள் வந்து யாகத்தை தடுக்கிறார்கள் செரு மூகத்து காத்தி யாக சம்ரக்ஷணம் செய்ய வேண்டும் சுவாமி ரொம்ப சந்தோஷம் சுமந்தரே வில்லையும் தேரும் கொண்டு வா நீ வேண்டாம் ஒருவனை தந்தீதி ஒருவனை தந்தி ஓ சின்ன சுமந்தரே ஒரு போர் வீரனை அனுப்பு அவனாராக அப்படியான சேனைத் தலைவரே அனுப்பு சேனாதிபதி அவரால் ஆக அடியேன் வருகிறேன் உன்னாலும் ஒருவன் அயோத்தியில் இருக்கிறான் அனுப்பு சுவாமி என்னை விட உயர்ந்தவனா சுவாமி நீங்க நினைவின்றி பேசுகிறீர்கள் சுமந்தரே என்ன விட உயர்ந்தவன் உண்டா சுவர்க்க மத்திய பாத்தளம் மூணு உலகத்திலிரு பரம்பர மந்திரி அவர் சொல்ல கேளு தசரதா நான் சொல்றேன் அகலே வித்தலே சுதலே ரஜாதலே மாதலே பாதளம் பூலோகம் சுவலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்யலோகம் மகாலோகம் பதினாலு உலகத்திலும் உனக்கு நிகரான ஒரு ஆள் கிடையாது ஆனால் அயோத்தியில் இருக்கிறான் அனுப்பு சுவாமி ஒத்தம் போய் ஆமை மயிர் கம்பளம் கேட்டானா ஆமைக்கு முடி மயிர் ஏது ஒத்தம் போய் குதிரை கொம்பு பொடி டப்பி கேட்டானா குதிரைக்கு கொம்பு ஏது ஒத்தம் போய் கடாமாட்டு பால் கேட்டான் அப்படி இல்லாத சாமான உண்டு கற்பனை பண்ணு சொல்றீங்களே சுவாமி வீரன் தசரத சக்கரவர்த்தி என்னை கண்டால் பதினாறு உலகத்தின் நடுங்குமே உன்னை விட ஒரு கோடி மடங்கு உயர்ந்தவன் ஒருவன் இருக்கிறான் கொஞ்சம் இருங்க என்னை விட உயர்ந்தவர் வசுட்டர் அழைச்சும் போவோம் அப்ப அவர் ஒரு தாடி நான் ஒரு தாடி ரெண்டு தாடியும் போய் தாழ கிட்ட வாதாடி இல்லை இல்லை வேறு ஒருவன் உன்னை விட சிறந்தவன் இருக்கிறான் நீ இல்லை என்றே நான் ஒன்று ஒன்றை இருந்தா அனுப்ப என்னை விட உயர்ந்து வந்தா அனுப்புகிறேன் என் வேள்வி வராமல் காத்தால் பிழைக்கும்சதா தருவாய் ஒருவனை தருவாய் சுவாமி யார் கோபத்தில் ருத்தன் குரு விஸ்வாமித்ரன் ஆபத்தை காக்க வேணும் அதனால புத்திரன் ராமனை தருவாய் அப்படியே சக்கர வச்சு மூர்ச்சியா விழுந்து விட்டார் அறுபது நாயிரம் ஆண்டு தவஞ்செய்து எம்பிள் மருமத்தில் எரிவேல் பாய்ந்தேன் புன்னீலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகலோடும் ிய துயரம் பிடித்து உந்த ஆறு நின்றி ஊசலாட கண்ணிலான் பெற்றியுடன் என உடந்தான் கடும் காலவேலான் காலவேலான் காலத்திலே எடுக்கின்ற வேல் எப்ப பார்த்தாலும் வேர் ராகவனை அனுப்பு என்ற வார்த்தை கேட்டவுடனே சக்கரவர்த்தி நினைவு விழுந்து விட்டார் எண்ணிலா அருந்தா வத்தோன் எண்ணில்லாத அரிய பெரிய தவஞ்செய்தவர் விஸ்வாமி இன்னொரு எண்ணில் அவர் எண்ணுவாரானால் ஆ பசு காமதேன் வருந்தோன் காமதேன் வருமா எண்ணில் ஆ வருந்தாவத்தோன் இன்னொரு எண்ணில் ஆவரும் சில பேர் அழிவரும் தவன் செய்வாங்க இது ஆவரும் தவன்பிஎ சொல் இனிமையாக சொன்னால் மொழிந்தான் அழகாக சொன்னால் பகர்ந்தான் பிரித்து பிரித்து சொன்னால் கூறினான் விளக்கமாகச் சொன்னால் விளம்பினான் இயம்னா மேலம் மேளம் போல ஓங்கி சொன்னான் ஈஎம்பி சொல் ராகவனை அனுப்பு அதிகார மருமத்தில் எ பாய்ந்த புண்ணிலாம் பெரும் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் ஏற்கனவே மன்னவன் மனதிலே ஒரு புண்ணிருந்தது அந்த புண்ணிலே ராகவனை அனுப்பு என்ற கனல் நுழைந்தது அப்ப சக்கரவர்த்திக்கு ஏற்கனவே ஒரு மன துயரம் இது உள்நீலாவிய துயரம் பிடித்து உந்த பார்வைக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட கவலை சக்கரவர்த்தி உள்நீளாவிய துயரம் பிடித்து உந்து ஆறு எண்ணின்றி ஊசலாடை கண்ணீலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்தூயரங்காலவேதான் எல்லாரும் சொல்லுகிறவரை கண்ணில்லாத ஒருவர் கண்ணை பெற்று இழந்தது போலேன்னு எல்லாரும் சொல்றார் அந்த அர்த்தம் புரிந்தார் இப்போ ராமச்சந்திரமூர்த்தி அரண்மனையில் இருக்கிறார் இன்னும் அனுப்பலை கவி எப்படி வருது கண்ணீலான் பெற்று இழந்தான் என உழந்தான் இறந்த காலத்தில் நியாயமாக எப்படி வரணும் கண்ணீரான் பெற்று இழப்பான் ஏன்னா நிகழ்காலத்தில் வர அப்போ என்ன பொருள் ஜதபோஜன முனிவர் என்பவர் கண்ணில்லாதவர் அவர் மனைவியும் கண்ணில் அவருடைய அருந்தவ புதல்வன் சிரவணன் கண்ணில்லாத அம்மா அப்பாவை காவடியா சுமந்து யாத்திர வேண்ட இந்த உடம்பு நாலு பேர் தூக்குற உடம்பு அந்த சிரவணன் என்ற குருகுமாரன் ரெண்டு பேரை தூக்குறான் சேந்தாவில் காவடிய ஒரு கானகத்துக்கு வந்தார்கள் மகனே பசிக்கு தண்ணியை தவிர வேதாகாரங்கள் ஜலபோஜனை ஒரு மரத்தடியில் காவடியை வச்சுவிட்டு ஒரு நதியில் போய் தண்ணியை முகர்கின்றால் பகலெல்லாம் வேட்டையாடி யானைகள் கிடைக்காமினாலே குதிரிலே மறைந்து சப்தவேதி என்ற பானத்தை தொடுத்து இருக்கின்றார் சக்கரவர்த்தி அந்த கமண்டலத்தில் கூட கூட கூட கூடன்னு தண்ணி யானை தண்ணீர் பருவதாக பானம் போட்ட அந்த குழந்தை மார்பிலே பட்டவனு சிவா சிவா சிவா ஐயோ யாரோ ஒரு மானுட குழந்தை என்று ஓடி போய குழந்தையுடைய அவல நிலையை அந்த உதிரம் வருகிற இடத்திலே அடைச்சி தீர்த்தத்தை வாயில் விட்டார் அந்த குழந்தை கண் விழித்து அண்ணா கண்ணில்லாத அம்மா அப்பாவுக்கு தண்ணீர் எடுக்க வந்தேன் எந்த பாதகனும் என்ற பானம் போட்டு கொன்றுவிட்டான் ஆத்மா பெறுகிற போது வாயிலே தீர்த்தத்தை பார்த்து எனக்கு உதவி செய்தீரே கருணைக்கடலே நீங்கள் யார் என்னை கொன்ற பாதகன் யார் ரெண்டும் அவர்தானே அப்பா நான் தசரத சக்கரவர்த்தி உன்னை போல ஒரு குழந்தை இல்லை என்று நெடுங்காலம் தவஞ்சுகின்றேன் நீ கமண்டலத்திலே தண்ணீர் முகர்கின்ற சப்தம் யானை போலே எண்ணி சப்த வேதி என்ற பானத்தை நான் நெஞ்சரிய குற்றியேன் அண்ணனா அண்ணா நீங்களாய் என்னை பானம் போட்டி என் வினை போட்டு வினையத்தவரை வேறு யாரை நோவேன் கண்ணில்லாத அம்மா அப்பாவுக்கு ஆதரவில்லை சத்தியத்தின் மேல் ஆணை உன் தாய் தகப்பன்னார நான் காப்பாற்று அண்ணா காப்பாற்றுறீங்களா காவல் சிவாய நம சிவாய நம சிவாய நமே ஆத்மா நின்று அந்த தண்ணீரை கொண்டு போய் வைத்தார் மகனே சிறவணா ஏன் இவ்வளவு நேரம் நான் தசரத சக்கரவர்த்தி தண்ணீர் கொடு அப்பா என் மகன் தண்ணீர் எடுக்க போனான் தேடிக்கொண்டா நடந்த கதையெல்லாம் சொன்னேன் மகனே மகனே மகனே மகனே இந்த அழுது தசரதா எங்களை மன்னிப்பு கேட்டதுனாலே உனக்கு சாபம் போடவில்லை சில காலம் பொறுத்து உனக்கு நான்கு புதல்வர்கள் பிறப்பார்கள் எந்த மகன் மேல உயிர் வச்சிருக்கிறாயோ அந்த மகன் பிரிய உன் உயிர் பிரியம் அந்த தாய் தந்துகளை இறந்து விட்டார் ஆதிசங்கரன் ஒரு நூல் பாடுகிறார் பிரச்சனோத்திர ரத்னமாலான் சாகுன் வரையில் குத்துவது என்பது ஒரு வினா அது விடை ரகசியத்தில் செய்த பாபம் சக்கரவர்த்தி தனிமீதை இந்த பாவம் செய்தார் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் அதையே எண்ணி எண்ணி வருந்துகிறார் ராமாவதாரம் நிகழ்ந்து இப்போ ராமரை காணுந்தோரும் காணுந்தோரும் ராமன் பிரிஞ்சா என் உயிர் பிரியுமே ராமன் பிரிஞ்சா என் உயிர் பிரியுமே என்று எண்ணி எண்ணி மனம் புண்ணாகிவிட்டது அந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் ஏன செவியில் புகுதலோடும் இத்தனை காலம் வாழ்ந்த எனக்கு நல்ல மரணம் இல்லாமல் போய்விட்டதே என்று உள்நீள் பிடித்து உந்தேன் நின்று ஊசாலாட அந்த கண்ணில்லாத முனிவர் ஜெலபோஜனர் மகனை பெற்று இழந்தது போல வருந்தினார் சுவாமி ராமன் சின்ன குழந்த சுவாமி அவனுக்கு நன்றாக யுத்தம் செய்ய தெரியாது பாலன் ராமன் ஐய் அவன் பாரதூரமான காரியம் செய்வானோ பாலங்காயனே சன்னிதானத்தில் யாம் சொல்வது ஓடி தீர் சித்தம் மாறியாதா பாலம் யாம் அவன் பாரதூரமான காரியம் செய்வானோ பாலம் யாம் சுவாமி சின்ன குழந்தை நான் வருகிறேன் அவன் வேதவேத்தியன் ராவனை பற்றி ஞானிகளுக்கு தானே தெரியும் அவனா சின்ன குழந்தை அவன் அகிராண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகன் அனுப்ப முடியுமா முடியாதா சுவாமி சின்ன குழந்தை கோபத்தோடு எழுந்தாரா என்றனன் என்றாலு முனிவோடு எழுந்தன மண் படைத்த முனி இறுதி கால அன்றேன ஆமேன இமையோர் அயித்தன மேல் வெயில் கரந்ததி இங்கும் அங்கும் இன்றனவும் சரித்தன மேல் நிவந்த கொடுங் கடைப்புருவம் நெற்றி முற்ற சென்றனே உலகமெல்லாம் அதிர்ந்தனே ஏழு கடல்களும் கொந்தளித்தனே ஆதித்தன் மறைந்தான் பசுட்டர் சொன்னால் தசரதா ராகவனை அனுப்பும் ராமனுக்கும் உலகத்துக்கும் சேவன் அந்த அம்மா தாலாட்டா மக்கள் என தரணியோரு கொண்ட திக்கி விஜய செல்வாரா அம்மா ராமலட்சுமி நாளை தசரதராஜ அழைக்கிறார் வாழ்த்து அனுப்பி தசரத குழந்தைகளை கட்சி தளி மகனே விஸ்வாமித்திர மனிவர் நம்முடைய குலகுரு அவர் யாகம் செய்தார் யாகத்தை சம்ரட்சணை பண்ணிட்டுவார் ரெண்டு குழந்தைகளை கையில் பிடிச்சி சுவாமி என் உடம்பிலே உயிரை கொண்டாது அவர் சொன்னார் நான் ஒத்தையில் அழைச்சும் போய் ரெட்டையில் அழைச்சார் சீதா கல்யாணம் லண்டனுக்கு சிங்கிளாக போய் டபுளாக வருவான் அப்படி இராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமி மூணு பேருமாக அயோத்திமா நகரத்தை விட்டு புறப்படுகின்றார்கள் என்று சொல்லி இந்த ராமாவதாரமான தலயங்கத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகிறேன் உருவாய் அருவாயு உலதாயி தாதா